குறித்து சந்த ஊர் கல்து இன்னொரு விக்கிரகாரில் இருந்த ஒரு ஆள் தேவனை அறியாத ஒரு மனுஷன் ஆபிராம் ஆபிராம் அர்த்தம் என்ன பழைய பேர் வந்து ஆபிராம் அப்படின்னா என்ன சொல்லுங்க சும்மா சத்தமா சொல்லுங்க ஆபிராம் அப்படின்னு என்ன அர்த்தம் தகப்பன் ஆபிரகாம் அப்படின்னா திரள் ஜனத்துக்கு தகப்பன் அதுதான் அதனுடைய அர்த்தம் ஆபிராம் அப்படின்னா தகப்பன் ஆபிரஹாம்னு கத்தர் மாற்றினார் அப்படின்னா நீ திரள் ஒரு கூட்டம் ஒரு குடும்பத்துக்குள்ள ஆள் இல்லை நீ திரள் ஜனத்துக்கு யாரு தகப்பன் சொல்லி மாற்றினார் ஒரு விஸ்வாசி சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் எந்த ஸ்வாவத்தில் இருந்தாலும் சரி ஒரு ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் எந்த ஸ்வாவத்தில் இருந்தாலும் சரி அந்த ஊழியத்துக்கு வந்த பின்பு அபிஷேகம் பெற்ற பின்பு அவனுடைய வைஃப் ஒரு தகப்பனாக என்ன செய்யணும் வரணும் பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் அப்படின்னா நீ அந்த ஸ்தானத்திலிருந்து என்ன செய்யணும் மன்னிக்கணும் பிதா பூரண சர்க்குலராக இருக்கிறது போல நீங்களும் பூரணரை அப்போ அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் வரணும் பிதா தயாளனாக இருக்கும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாது வன்கண்ணனாய் இருக்க கூடாது அப்போ இந்த பாதையில் வந்துட்ட பின்பு நாம் பிதாக்கள் அபிரகம் உடைய வாழ்க்கையில் பல வெற்றிகள் இருக்கிறது பல தோல்விகளும் இருக்கிறது அதை நம்ம சுத்தி இருப்புக்கு சில காரியங்களை எடுத்துக்கலாம் ஆதி அகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் நீங்கள் பைபிளில் படித்தீங்கன்னா அந்த பஞ்சம் வரும்போது தான் நல்லா ஆவிக்குரிய ஜனங்களெல்லாம் டைவர்ட் ஆகிறாங்க ஒரு தர்த்தரம் ஒரு பஞ்சம் ஒரு சூழ்நிலை மாறும்போது நீங்கள் அதை ரொம்ப இடத்துல படிக்கலாம் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் கூட இப்படி போகிற ஒரு பாதை வந்தது உடனே அவனும் அதே மாதிரி தான் புறப்பட ஆரம்பித்தான் அதே போல் நஹூமியினுடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சம் வந்தது அப்பவும் அவங்க இப்படி தான் போனாங்க சூனமியாளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பஞ்சம் வந்தது அவளும் சொத்துக்கத்திலாம் விட்டுட்டு எங்கே போயிட்டா புறப்பட்டு போயிட்டா இப்படி நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் பஞ்சம் வந்து அநேகருடைய வாழ்க்கையை தெய்வத்தை விட்டு திருப்புது அது வசனம் கேட்கக்கூடாத பஞ்சமாக இருக்கலாம் எழுத்தின் பிரகாரமான தருத்திரமாகவும் இருக்கலாம் வசனத்தை கேட்காம அந்த நல்லா கவனிக்கணும் இங்கே உங்களுக்கு தான் கூட்டம் எனக்கா கூட்டம் வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சங்கிறது வசனத்தை கேட்காம நம்ம ஒதுங்கி போகிறத காண்பிக்கிறார் வசனம் பொழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு இப்போ பாகம் முப்பத்து ரெண்டு ரெண்டுன்னு படி வசனம் சபையில் என்ன செய்து மழையைப் போல பனியை போல் என்ன செய்யுது பொழியுதுன்னு தான் கத்திர சொல்கிற அப்போ வசனம் அனுப்பப்படுது நாம் அதை கேட்க போகிறதில்ல அதுக்கு சரண்டர் பண்ணுறதில்லை என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பஞ்சம் வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டாங்க எகிப்துக்கு போனாங்க இது பின் காண்பிக்கிறது எந்த சூழ்நிலையும் எங்கே போகக்கூடாது ஒரு தேவன்டைய பிள்ளை எகிப்துக்கு போகக்கூடாது எந்த சூழ்நிலையும் போகக்கூடாது எகுத்துக்கு போகும்போது தான் நமக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும் அவர்கள் திரும்பி போக மனதாக இருந்தாலும் நினைஞ்சிருக்கலாம் திரும்பி போயிருக்கலாமே கத்திரிய சிலோடு ஜனங்களை குறித்து சொல்கிறார் அவங்க திரும்பி போகணும்னு நினச்சிருந்தா நினைஞ்சிருப்பான் திரும்பி போயிருப்பான் அந்த ஜனங்களும் பாருங்கள் இடையில நாங்கள் எகுத்துலேயே இருந்து விட்டால் எங்களுக்கு நலமாக இருக்கும் நான் எகுத்தில் இருந்துட்டு தான் நல்லா இருந்துருக்குமே எகுத்தில் என்ன அடக்கம் பண்ண இடம் இல்லையா நாங்கள் அங்கே மறுச்சிருந்தால் நிச்சயம் இருக்கோம் அங்குள்ள எகுத்தில் இருக்கிற வெள்ளரிக்காய் கொமட்டிக்காய் வெள்ளை பூண்டு இவைகளை நாங்கள் என்ன செய்கிறோம் நினைவு கூறுகிறோம் சொல்றாங்க இந்த வருஷத்தில் நம்ம எகிப்துக்கு எத்தனை ட்ரம் திரும்பி வந்திருக்கிறோம் பின்மாற்றத்துக்கு தோல்விக்கு பழைய ஸ்வாவங்களுக்கு பழைய கோபங்களுக்கு பழைய பழக்க வழக்கங்களுக்கு ஜென்ம ஸ்வாவங்களுக்கு நம்முடைய பிறப்பிடம் எகிப்து தான் நம்முடைய பிறப்பிடம் அங்க திரும்பி வந்துட்டமா யோசிச்சு பாருங்க எகிப்து அது ஒரு சுண்ணாம்பு காலவாய் அடிமைத்தனத்தின் வீடு பார்வனுடைய ஆளுகைக்குள்ள உள்ள ஒரு இடம் இருதய கடினம் அவனுக்கு அற்புதங்கள் நடந்தா கூட அட்டி விழுந்தா கூட நிச்சயமாட்டான் திருந்த பார்வனுடைய கத்திரி செய்தாரு கடின படுத்திருந்தார் அப்ப எகித்துக்கு போனோம் சொன்னா நம்முடைய கடினத்தை காண்பிக்கிறார் இல்ல இல்ல இன்னைக்கு நான் அனுப்பிடுறேன் இன்னைக்கு நீங்க போயிடலாம் அப்படிமா அரை நேரங்களுக்கு சொல்லுவான் அது எப்படி உங்களை விட்டுருவேன் உடனே அவன்ட்டு இருந்தேன் என்ன செய்யும் கடினமாகும் இது எதை காண்பிக்கிறது நீ காலையில் பிரதிஷ்டை பண்ணுற மாலையில் அதை உடைக்கிறாய் எப்படெல்லாம் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி அதை உடைக்கிறீங்களோ அதை மீடுறிங்களோ அப்பொழுதுலாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க எகிப்துக்கு திரும்பி திரும்பி போய்கிட்டே இருக்கிறோம் ஆபரஹாம் எகிப்துக்கு போனான் இந்த இந்த வருஷத்தில் முந்நூற்றி நாள் தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன் இதில் எத்தனை ட்ரிப்பு நாம் எகிப்துக்கு போனோம் அரிசியில் வந்தோம் எரிகோவுக்கு போனோம் அரிசிலமுக்கு வந்தோம் இதில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம எப்பெல்லாம் எகுப்துக்கு போனோமோ அப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் எப்பொழுதெல்லாம் எகுத்துக்கு போனோமோ அப்பொழுதெல்லாம் போராட்டங்கள் அதுதான் எதியாக பன்னிரெண்டு பத்தில் அவன் எகுத்துக்கு போனான் எகுத்துக்கு போனனால அங்கே என்ன நடந்துச்சு பார்வனுடைய ஆள் வந்து இவ்வளோ தூக்கிட்டு போயிட்டாங்க யார சாரார தூக்கிட்டு போனாங்க இப்போ நீ போனால் உன்னுடைய லைஃபு பிசாசு தூக்கி போயிடுவான் ஊ ஊழியத்தை பிசாசு எடுத்துருவான் கண்ட்ரோல் இவன் போனது எதுக்காக பஞ்சத்துக்கு எதோ சோறு கிடைக்கும் போனான் எதாவது நடந்தது என்ன அவனுடைய மனைவி ஆகிய ஆபரமை எடுத்துட்டு போயிட்டான் அங்க கொண்டு போயாச்சு ஒன்றும் வாயும் பேச முடியல கையோ பேச முடியல எும்சத்தில் மாம்சவள் சிறைப்பட்டு போனார் அது உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் உள்ளான மனுஷன் சிறைப்பட்டு போவதை காண்பிக்கிறார் எகுத்துக்கு போனீங்களா அதில் எவ்வளோ நஷ்டம் குடும்பம் அசையும் அவரை அவங்களுக்கு வாய் பேச முடியல அப்படியே அவ்வளோ கொண்டு போயிட்டாங்க இவன் பேசாமல் எங்கே உட்காந்துட்டு இருந்தான் ஆ என்ன பண்ண முடியும் அப்பொழுது அந்த ஸ்ரீ பார்வனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் இவன் பேசாமல் இருக்கான் ஏன்னா ஒன்று கை செத்து வாய் செத்து ஒன்றுமே செய்ய முடியாமல் ஐயோ இப்போ தான் யோசிக்கிறான் நம்ம எங்கே வந்துருக்கக்கூடாது எகிப்துக்கு வந்துருக்க கூடாது நீங்கள் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்ட்டு டக்குன்னு எதுக்கு பின்மாற்றத்துக்கு தோல்விகளுக்கு அடியெடுத்து வச்சிடக்கூடாது ரெண்டாவது ஆதி ஆகமும் பதிமூணு ஏழு ஆனாலும் அவரோ அவனுக்கு கத்தர் உதவி செய்தார் அவனை பஞ்சத்தில் போய் அவன் மனைவி அங்கே சிக்கிக்கிட்டாலும் கத்தர் கிருபையாய் இறங்கி அவளை என்ன செய்கிறாரு பாதுகாக்கிறார் நம்முடைய ஜனத்துக்கு பாருங்கள் எவ்வளவோ தோல்விகள் வருது நம்முடைய ஜனன்னு வேண்டாம் நமக்கு எவ்வளவோ தோல்விகள் என்ன செய்து வருது ஆனாலும் கத்தர் என்ன செய்கிறாரு மன்னிக்கிறாரு பாதுகாக்கிறாரு நம்மை தப்பு கன்னிகளுக்கு விளக்குகிறார் நாமா போய் தவறுகள் செய்கிறோம் துணிஞ்சு செய்கிறோம் தெரிஞ்சு செய்கிறோம் வேணுன்னே செய்கிறோம் வேற வழி இல்லாமல் செய்கிறோம் அப்படிலாம் போய் மாட்டிக்கிறோம் ஆனாலும் ஆபரகாமுக்கு தேவன் இப்படி தான் இருந்தார் உண்மையில்வராய் இருந்தார் அவனை அங்கிருந்து அவனையும் பாதுகாத்தார் அவன் மனைவியும் பாதுகாத்தார் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா வாக்குவாதம் உண்டாகுது ஆபரகாம் விஸ்வாசத்தின் தகப்பன் லோத்து லோத் யார் நீதிமான் நீதிமான் ஆகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க அப்போ ரெண்டு பேரும் யாரு விசுவாசி ஆபரகாமுக்கு லோத்து யார் Close relation, அப்படிதான சொல்லுங்க என்ன சந்த அவஸ் ரிலேஷன் இப்ப ரெண்டு வருக்கும் பயங்கரமான முதல்ல வாக்குவாதம் வந்து எங்க தான் வந்து மந்தை இருக்கும் மந்தை மய்பிருக்கும் லோத்தனுடைய மந்தை மய்பிருக்கும் இதை ஈஸியா யார் சால்வ் பண்ணணும் இதை யார் சால்வ் பண்ண வேண்டிய ஆள் யாரு பொறுப்பு யாருக்கு ஆபிரஹாமாவை விட லோத்து சின்ன பையன் வயசில் குறைஞ்சாள் ஒன்று ரெண்டாவது ஆபிராமுக்கு காணானியின் தரிசனம் இருந்தது இவனுக்கு காணானியின் தரிசனம் கிடையாது ஆனாலும் யார் கூட வந்துக்கிட்டே இருக்கான் ஆபரகாமு கூட வந்துக்கிட்டே இருக்கான் ஒரு சின்ன வாக்குவாதம் பாத்திரங்களை ஒன்று ஒன்று தாண்டி எடுத்து வைக்கும்போது என்ன வரும் உரசல் வரும் இடிக்காமல் போமா ஒன்று ஒன்றும் இடிக்காமல் போகுமா ஆ கூட்டத்தில் உட்காடுறோம் லேஸாக கைப்படும் கால்படும் எந்திரிச்சி போகும்போது யார் யாரும் மிதிச்சிருவோம் பஸ்ஸில் போய் பாருங்கள் ட்ரெயினில் போய் பாருங்கள் இடி அது அங்கெல்லாம் இடி வாங்கிக்குவாங்க பஸ்ஸில் போங்க அவன் மிதித்து உருட்டி எடுப்பான் அதெல்லாம் வாங்கிக்குவாங்க காசும் கொடுத்து இடியும் வாங்கிக்குவாங்க ட்ரெயினில் பாருங்கள் தொங்கிட்டு போனால் கூட அவன் இடிச்சு ஊருட்டுவான் ஆனாலும் வாங்கிக்குவாங்க ஆனால் கோயிலில் ஒரு ஆள் லேசாக கைப்பற்றுச்சு கால் பட்டுருச்சுன்னா என்னதே என்னதே குற்றம் அப்படிதானே அங்கே காசு கொடுத்து இடி வாங்குவான் ஆனால் இங்கே வந்து தேவ சமூகத்தில் லேசாக ஒரு ஆள் லேசாக எந்திரிச்சு போகும்போது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய வருத்தம் துக்கம் சண்டை அவ்வளோதான் உடனே அந்த லைன்லேயே உட்கார மாட்டாங்க ஒரு பதினஞ்சு லைன் பின்னால் போய் உட்காந்து ஆள் யாரு கலத்தி விட்ட ஆள் யாருதான் வஞ்சகம் மாதிரி செஞ்சு அவனை கலத்தி விட்ட ஆள் யாருதான் தான் ஒரு சின்ன மேடர் அது எவ்வளவு சிம்பிள் மேடர் தெரியுமா ரொம்ப சிம்பிள் கூப்பிட்டு மந்தை மேய்பன ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்கலாம் சத்தம் போட்டிருக்கலாம் எப்போ நீங்கள் நீங்கள் ரெண்டு வரும் சண்டை போட்டு எங்களுக்குள்ள சமாள கடை உண்டு பண்ணக்கூடாது நீ கிழக்க நீ என்ன செய்யு மேற்க அவன் வடக்க நீ என்ன செய்யு தெற்கமெய் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க அவன் ஒரு தரவுல தண்ணி பாய்ச்சா நீ ஒரு தரவுல என்ன செய்யு தண்ணி காட்டு ஒதுங்கி போனால் போய்ட்டுருப்பான் அப்புறம் சொன்னால் ஓடி போயிட்டுருப்பான் அவங்களுக்குள்ள உள்ள வாக்குவாதத்தை ஈவன் டக்குன்னு பயன்படுத்தி யாரை கூப்பிட்டு பேசிட்டான் மேயப்பட்டியே பேசலை யார்கிட்ட கூப்பிட்டு பேசுனான் லோத்த கூப்பிட்டான் நீ கிளக்க போனால் நான் மேற்க போனா நான் மேற்க போனால் நீ கிளக்க போன டப்புன்னு ஒரே வேடி சிசரை துண்டிச்சிட்டான் செய்யலாமா நம்ம ஆளுங்க பட்டு பட்டுன்னு பேசுவாங்க அவன் நான்கு நின்று சாகுற மாதிரி பேசுகிறது குடும்பத்தில் கூட ஒரு சிலர்லாம் புருஷன்ட்ட படார்னு பேசிடுவாங்க ஒரு சில மனுஷ மனைவியிட்ட பு பேசுவாங்க அதாவது மனசு முறிஞ்சு போகிற மாதிரி நினைச்சிவாங்க பேசுவாங்க ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து என்ன மந்த என்ன என்ன பிரச்சனை வந்திருக்கோம் சொல்லுங்கள் இந்த ஆடை அங்கிட்டு கிராஸ் பண்ணி போயிருக்கோம் அந்த ஆடு இங்கிட்டு கிராஸ் பண்ணி போயிருக்கோம் இவன் அந்த ஆடை அடிச்சிருப்பான் துரத்தி விட்ருப்பான் அப்படி தானே உடனே அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்துடுச்சு வாக்குவாதங்கிறத சால்வ் பண்ணணும் உடனே வாக்குவாதம்னா அது ஒரு நோய் வாக்குவாதம் என்னது நோய் அந்த வியாதி உணவு யாருக்காவது இருக்கா இந்த நோய் இருக்கா ஜொரம் இல்லை அது அது வேற ஒரு நோய் இந்த நோய் இருந்தால் அவன் எப்போ பார்த்தாலும் லொக்குல் லொக்குன்னு தான் இருக்கணும் ஏன்னா இந்த நோய் இருக்குது என்னது வாக்குவாதம் அவன் லேசா நல்லது பேசுனாலும் சண்டைக்கு எழுத்துருவான் வாக்குவாதம் அந்த நோய் வந்து அதுக்கு பேர் என்னது வாக்குவாதம் நோய் வாக்குவாத நோய்னா லேசாக இப்படி போனாலும் ஏன் இப்படி போனாமா இப்படி போனால் ஏன் இப்படி போவான் சிரிச்சிட்டா இன்னைக்கு புதுசாக சிரிக்கிறான் அப்படிமா சிரிக்காமல் போய்ட்டா பாரு மூஞ்சி தூக்கிட்டு போகிறாமா இவனை அந்த ஆவி வந்துடுச்சு ஒண்ணூத்தி முத்தி ஆறு நாலு நோய் கொண்டவன் எதை பற்றி நோய் இவனுக்கு தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றிய நோய் இது ஒரு நோய் அது இந்த நோய் இருந்தால் எல்லாத்துக்கும் வாக்குவாதம் தான் ஒரு பிரசங்கம் பண்ணால் அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுவான் ஒரு சுத்திரு பூட்டினா அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுவான் ஒரு உபதேசத்தை சொன்னால் அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுவான் வீட்டில் மனைவி ஒன்று சொன்னால் அதுக்கு ஒரு வாக்குவாதம் புருஷ அதுக்கு ஒன்று வாக்குவாதம் எல்லாத்துக்கும் வாக்குவாதம் அது ஒரு ஒன்னு ஆறு நாளில் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் யாருக்காவது கண்டுபிடிக்கலாம் அவங்களெல்லாம் ஆபரகம் அதை சால்வ் பண்ணல ஈஸியா துரத்து விட்டான் யார அடுத்த வசன வாசிங்க அதே ஆமாம் பதிமூணு ஏழு எட்டு அடுத்த வருஷம்ிச்சது யாரு பிரிஞ்சு போகலாங்கிற உபதேசத்தை சொல்லிக் கொடுத்ததே யார் தான் தான் நமக்குள்ள இப்படி செய்யவே கூடாது குடும்பத்தை பிரிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் பிரிக்கிறது ரூமை மாற்றிக்கிறது இனிமேல் நாள் இந்த ரூமில் நீ உனக்கு இந்த ரூம் பிடிக்காவிட்டால் நீ என்ன செய்யலாம் அடுத்த ரூம் போய்விடலாம் இது என்ன ஹாஸ்டலா அவ்வளோதான் ஒரு ஒரு வீட்டில் ஒரு சிஸ்டரு இந்த ரூமில் வராதன்னு சொல்கிறாங்களே எதுக்கு திருப்பி திருப்பி இந்த ரூமுக்கு வரீங்கன்னு புருஷனை சொல்லிட்டான் அதோடு அவன் வீட்டுக்கு ஒரு ரூமில் வரக்கூடா யாரும் வரக்கூடாது இவ்வளோ வச்சு என்ன பண்ணுறது இது கல்யாணம் கெட்டபோதே அக்ரிமெண்ட் பண்ணும் ரெண்டு ரூமுக்குள்ள தான் வருவேன் வீட்டில் ரெண்டு ரூம் இருந்தாலும் ஒரு ரூமுக்கு தான் நினை செய்வேன் அப்படியா இவன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக கலத்தி விட்டான் அவளை அவனை பிரிந்து போகிறாருந்தாலும் என்ன செய்யலாம் பிரிந்து போகலாம் அவன் உடனே பிரிஞ்சு போயிட்டான் லோத்து பிரிஞ்சு போனான்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு பிறகுதான் லோத்தினுடைய பார்வை எஞ்சிருச்சு மாறிடுச்சு அதுக்கு பிறகுதான் அவன் சோதமை பார்த்தான் எது எப்படி தெரிஞ்சுது ஏதேனும் போல தெரிந்துச்சு அது வரைக்கும் அமைதியாக அவன் இடந்தான் ஆப்ராமுடைய முதல் குற்றம் எகிப்துக்கு போனது இரண்டாவது குற்றம் லோத்தை பிரித்து விட்டது விரிச்சி விடக்கூடாது நீங்கள் வந்து வாக்குவாதத்தை உடனே நெருப்பு அணைக்க தெரியணும் நெருப்பு என்ன செய்யக்கூடாது எரிய ரத்தியில் என்ன செய்யக்கூடாது எண்ண ஊற்றக்கூடாது பட்டு நான் அணைக்க தெரியணும் ஒரு ஃபயர் சர்வீஸ் மாதிரி உடனே நீங்கள் அணைச்சி ஸ்டாப் பண்ணணும் அவ்வளோதான் பேசாதீங்க சமாதானமா நான் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் நல்ல வசதி உள்ளவங்க ரொம்ப பணக்காரங்க பிள்ளைங்களெலாம் ஒரு மெயின் மீட்டிங் போயிட்டு வருது வீட்டுக்கு வந்தால் புருஷனுக்கு மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ரெண்டு பேரும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க அந்த பிள்ளைங்க வந்துச்சு ஏன்னா வீட்டுக்கு வந்தால் வீடு பயங்கர போராட்டம் யுத்தக்கல மாதிரி இருக்குது ஒரே அவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் புருஷனுக்கு மனைவிக்குள்ளேயும் பயங்கர மிஸ் ஆகி அடித்தடி ஆகி பெரிய சமாதக்கேடாகி வாழ்வா சாவா பிள்ளைகள் வரட்டும் பிள்ளைங்க எங்கேயோ மீட்டிங் போயிருக்கு வந்த உடனே பேசுவோம் ஒன்று நீ இருக்கியா நான் இருக்குன்னா அந்த பிள்ளை உனக்கா எந்த பிள்ளை உனக்கா இல்லை குடும்பம் பிரிச்சிடலாமா இல்லை செத்துடலாமா மொத்தமாக போயிடலாமா இப்படி ஒரு ஆவி நினச்சிது அந்த குடும்பத்தை அலக்கழிக்குது பழைய கதைகளே பேசினது ஓல்டு ஸ்டோரி பேசி பேசி பேசி பேசி பேசி பக்குவாதம் முத்திருச்சு இந்த நேரத்தில் பிள்ளைங்க வந்து இறங்கிட்டாங்க பிள்ளைங்க வந்து இறங்கினா அதுங்க சந்தோஷமாக கூட்டம் முடிச்சிட்டு வந்தா இங்கே ரெண்டும் எளியும் பூனையும் மாதிரி நினைச்சாங்க நிற்கிறாங்க இந்த பிள்ளைங்க விசாரிச்சது அம்மா உடனே அப்பா இப்படிலாம் பண்ணிட்டாரு எல்லா கதையும் சொல்லியாச்சு உடனே அப்பா வந்து இல்லைல்ல நான் அப்படி செய்யலை இப்படி இவ அதனால தான் இப்படிலாம் பேசுனேன்னு அப்படியே ரெண்டு பேருக்கும் திருப்பியும் ஒரு யுத்தகலம் மாதிரி வந்துச்சு பறக்குன்னு மூத்த பிள்ளை சொன்னா எதுக்கு டேடி சண்டை எண்டையெல்லாம் போட்டு எதாவது வாங்கிட்டு வாங்க நாலு பேரும் செத்துடலாம் முடிச்சிட்ரு கதையை முடியுங்க உங்களோட எங்களுக்கு சமானமே இல்லை முடிச்சிடலான்னு உடனே மிரண்டுட்டாங்க ரெண்டு பேரும் யார் ரெண்டு பேரும் அம்மாவும் அப்பாவும் சுத்தமாக ஆட்டம் கண்டுச்சு ஏன்னா பிள்ளைங்க ரெண்டும் சொல்லிடுச்சு வேணாம் உங்கள் ரெண்டு பேரோட எங்களால் இருக்கவே முடியாது டெய்லி நீங்கள் ரெண்டு பேரும் போடுற சண்டைகள் சமாதான கேடு போகிறது பெந்தை கோஷு பண்ணுறதெல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கும் இல்லை வேணாம் நாங்களும் வரலாம் இனிமேல் கோயிலுக்கும் வரல எங்கேயும் வரல விடு மொத்தமாக போயிடலாம் அவடனே எல்லா ரெண்டு ரெண்டு ரெண்டும் பெயர் இறங்க மாதிரி உட்காந்துருந்துச்சு என்னடா பண்ணுறது பிள்ளைங்க வளர்ந்த பிள்ளைங்க எப்படி சொல்லிவிட்டாங்களேன்னு அப்படியே உட்காந்துட்டு பாஸ்ட்டை போகலாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நீங்கள் இருக்கீங்களா வரவான் ஆ வா என்னன்னு கேட்ட இல்லை கொஞ்சம் பிரச்சனை எனக்கு பிரச்சனைனா இவங்க தெரியும் இது வந்து நீர் போத்த நெருப்பு அதுவாட்டு போஞ்சிகிட்டே இருக்கிற கேஸு எனக்கு என்னடா இது வந்து பிள்ளைங்க இப்போ தானே முடிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு போட்டிருக்கேன்ட்டு நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜெய்பித்தேன் வந்துட்டாங்க அது ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுச்சு வண்டி காருக்கு சர்றேன்னு வந்து நின்று அந்த ரெண்டு நிமிஷத்தில் கத்திர என்ட சொன்னார் வந்து உட்கார்ந்த உடனே பழைய கதையர் நினைச்சக்கூடாது பேசாதன்னு சொல்லு சொன்னார் அந்த சப்ஜெக்டை பேசக்கூடாது ஜவுமணி அனுப்பி விட்டுரு வந்துச்சு நான் உட்காந்த கத்தர் சொன்னதை உன்ன உன்னை சொல்லிடுறேன்னு சொன்னேன் என்ன பழைய சப்ஜெக்ட்டு ரெண்டு பேரும் பேசக்கூடாது பேசினேன் குடும்ப சீரழியும் என்ன சொல்கிறேன் உலகத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறியா சபையில் இருக்கணும்னு ஆசைப்படுதியா பரலவுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா பேச மாட்டியா ரெண்டு பேரும் பிரதிஷ்ட பண்ணு நீ சொல்லு நான் இனிமேல் பழைய கதையே பேச மாட்டேன் நீ சொல்லு நான் பழைய கதையே பேச மாட்டேன் ஜவம் பண்ணி பிள்ளைகள்கிட்ட ஒன்னா அது போயிட்டு நல்லா இருக்காங்க அந்த வாக்குவாதம் என்னது அந்த ஆவி ஓடி போயிடுச்சு உங்க வீட்டில் இருக்க அந்த நோய் சிம்பிள் ஒரு டம்ள தண்ணி குடிச்சா உடனே இருமல் வரும் அதே மாதிரி வீட்டில் ஒரு சின்ன வந்துச்சா உடனே என்ன வந்துடும் எடுத்துருவான் ஃபுல்லாக கொக்கி போட்டு இழுத்து மறுபடியும் அதே வாக்குவாதம் தான் வாக்குவாதம் ஒரு நோய் அதை ஆபரகம் தீர்த்து வைக்காமல் அதை நிரந்தர பிரிவுக்கு காரணமாக மாற்றினான் ஆதி ஆகமும் பதினஞ்சாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷம் போதும் போதும் ஆக்சுவலாக இங்கே பலி செலுத்திக்கிட்டு இருக்கான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ வந்து மூன்று வயது கிடாவை கிடாரியை கொண்டு வா மூன்று வயது வெள்ளாட்டு கடாவை கொண்டு வா மூன்று வயது ஆட்டுக்கடாவை கொண்டு வா ஒரு காட்டு புறாவை கொண்டு வா ஒரு புறா கொண்டு வா சொல்கிறார் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு அவைகள் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்றாக எதிராக வைத்தான் எல்லாம் ரெடி எல்லாம் ரெடி இப்போ பலியை நிச்சய போதே அங்கீகரிக்கப்படுற நேரம் அப்புறம் என்ன வந்துருச்சு எத்தனை மணிக்கு எத்தனை மணி அது ஆறு டு ஆறுரைக்கு விசுவாசத்தின் தகப்பன் தூங்குறான் பாருங்க அயர்ந்த நித்திரை நித்திரை வந்து தூங்கணும் எல்லாருமே தூங்குனாதான் ரெஸ்ட் எடுத்தால் தான் வரும் ஆனால் அயர்ந்த நித்திரை உண்டைய ஆவிக்குரிய ஜீவித்தனு செஞ்சிடும் படுக்க வச்சிடும் தூங்குகிறணி விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்துவன்னை என்ன செய்வார் பிரகாசிப்பார் தூக்கம் வந்து தேவை அந்த டைமிங் இருக்கு ஆனால் ஒரு சிலர் கும்பகர்ண நல்லா இருக்கானுங்க தூங்கிகிட்டே இருக்கிறது ஜபத்தில் ரூமுக்கு போனால் தூக்கம் காலேஜ் போனா தூக்கம் வீட்டுக்கு போனா தூக்கம் எங்கே போனாலும் தூக்கம் தூக்கம் தூக்கம் பிரசங்கம் நடக்கும்போது தூங்குறான் ஆவியில் இறங்கும் போது தூங்குறான் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இங்கே பலி செலுத்திட்டு முன்னால் வச்சிருக்கு இப்போ அக்னி இறங்க போகுது கத்திர சொல்றாரு மூன்று வயது ஆட்டுக்கடா கொண்டு வா மூன்று வயது கடாரியை கொண்டு வா மூன்று வயது வெள்ளாட்டுக் கொண்டு வா ஒரு காட்டு புறா கொண்டு வா ஒரு புறா குஞ்சு கொண்டு வாச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து வெட்டி கிட்டி கிளியராக வச்சு பலி படத்தில் வச்சாச்சு என்ன செய்யணும் அக்னி இறங்கணும் இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா சரியான அபிஷேகத்தில் நிரம்புறாங்க அங்கேயும் தூங்கிட்டு இருக்கான் எப்படி இருக்கும் தேவை ஆனால் தேவை ஆவிக்குரிய ஜீவத்தில் ஜபத்தில் தூங்கி பழகக்கூடாது பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழந்தான் ஜபத்தில் தூங்கினவன் ஜயம் இழந்தான் முடிஞ்சு போன கதை உட்கார்ந்து வேண்டிதான் நீ ஆறரைி தூங்கினா கடைசியில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அக்னி இறங்குச்சோ இல்லையோ என்ன கிடைச்சிருச்சே உன் சந்ததி நானூறு வருஷம் எங்க போக போது அடிமைத்தனத்துக்கு போக போதுன்னு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சது இது வாக்குத்தமா அதுக்கு பின்னால் உள்ளதான் சொல்லியிருக்கு உன் சந்ததி எங்க இருக்கும் நானூறு வருடம் அந்நிய ஜனத்தை சேவிக்கும் முடிஞ்சு வச்சா ஜபத்தில் தூங்குனா உனக்கு வாக்குத்தத்தம் கிடைக்காது சாபமான வார்த்தைகள் கிடைக்கும் ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் செய்தி வராது உன் சந்ததி அடிமைக்குள்ள போகுங்கிற செய்தி தான் உனக்கு அதிசயம் கிடைக்கும் ஜபத்தில் தூங்குறீங்களா ஒரு சில எல்லாம் பயங்கரமா தூங்குறாங்க நமக்கு அந்த பழக்கத்தை நிறுத்தணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் அவ்வளவுதான் இது புக்கில் போய் படிக்கிறது எட்டு மணி நேரம் தூங்கினால் உடல் ஆரோக்கியமா இருக்கும் உடனே எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு நைட்டு படுத்தாதான் காலை எட்டு மணி வரைக்கும் தூங்கலாம் காலையில் எலும்புறது எட்டே கால் ஒம்பது மணி காலேஜ் போயிடுறான் எலும்புறது எத்தனை மணிக்கு எட்டே சும்மா மிஷின் மாதிரி எலும்பி அது வரைக்கும் சோம்பேரியாக கடந்துட்டு அதுக்கு பிறகு எந்திரிச்சி பார்த்திங்கன்னா அற்ரக்கா பற்ரக்கா விழுந்து எடுத்து ட்ரெஸ்ஸை மாட்டி விழுந்து ஓடி எங்கே போய் சேர்ந்துடுறா ஸ்கூலுக்கும் நம்ம பிள்ளைகளை வந்து சின்ன பிள்ளைகளையே நல்லா கண்ட்ரோலில் வளர்க்கணும் அதுங்களை தூங்க விட்டுறது எட்டு மணிக்கு பஸ் வருதுன்னா ஏழரைக்கு தான் நினைச்சு எழுப்பி போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி கொடுப்பாட்டி எடுத்து கொண்டு போய் ரோட்டில் நிப்பாட்டுவாங்க பஸ்ஸுக்கு இதே பழக்கம் தான் அவன் ஜாக தொட்டில் பழக்கம் சுட்டுக்காட்டு வரைக்கும் தான் வச்சிருப்பான் இதை கொண்டு வந்து ஊழியத்தில் விட்டா அங்கே ஏழுரைக்கு தூங்கினது இங்கே எட்டரைக்கு தூங்கும் ப்ரமோஷன் அங்கே வீட்டில் ஏழ்ற வரைக்கும் தூங்கிட்டு இருந்த கேஸை ஊழியத்துக்கு கொண்டு வந்து விட்டா வந்துடும் ஊழியத்துக்கு வந்துடும் இங்கே எத்தனை மணிக்கு தூங்கும் இங்கே எட்டரைக்கு தூங்கும் ஏன்னா இங்கே ஸ்கூல் கிடையாதுல்ல பஸ் கிடையாது நமக்கு ஆப்ரகாம் அயர்ந்து நித்திரைக்குள் போனான் அன்றைக்கி அவனுடைய சந்ததி எங்கே போச்சு ஜப நேரத்தில் நீங்கள் ஜபத்தில் நிற்கலைன்னா தோத்து போவீங்க அது அவங்க பதினஞ்சு பதிமூணில் சாபங்கள் அவனுக்கு வந்து சேர்ந்தது எவ்வளோ நல்ல ஒரு மனுஷன் சாபத்தை வாங்கிட்டானே பாசிங்க பதிமூணாம் வருஷம் எப்படி இருக்கும் பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பயங்கரமான வார்த்தை நானூறு வருஷம் ஒரு வருஷம் இல்ல ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல எத்தனை வருஷம் நானூறு வருஷம் ஒரு பெரிய அடிக்கு காரணம் ஆயிடுச்சு சாபத்தை நம்ம வாங்கக்கூடாது தேவ சமூகத்தில் சாபத்தை வாங்கக்கூடாது நானும் கூட தூங்கியிருக்கேன் நானும் தூங்காமலேயே முடிச்சுக்கிட்டு இருக்கிறாள் சொல்லாது எல்லார் பகுதியிலையும் தூக்கங்கள் உண்டு நான் கூட ஒரு பாச பிரசங்கம் பண்ணும்போது தூங்கி என்னைய வாங்க வாங்கன்னு வாங்கிட்டார் அப்போ ட்ரைனிங் ஒன்று நீ பிரசங்கம் பண்ணில நான் பிரசங்கம் பண்ணினார் அவர் டென்ஷன் ஆகி பாதி வரைக்கும் என்னென்ன புரியல ஃபுல் ஸ்விங்கில் போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்னைய பார்த்தார் ஒன்று நீ பிரசங்கம் பண்ணலை நான் பிரசங்கம் பண்ணுறனாரு நான் முழிச்சிட்டேன் அவன் ஷாராயிட்டேன் யாருக்கு எதுக்காக இதை சொன்னார்னு பாதி வரைக்கும் என்ன செய்யாது தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் திருப்பி அடுத்த நாள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அவர்கிட்ட போய் பா சார் சாரி நான் உங்களுடைய பிரசங்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னே ஒன்னே மாத்திரம் இல்லை ஒன்றே மாதிரி ரொம்ப ஒரு அதனால தான் உன்னே கையை காட்டினேன் அவர் மலேசியாவிலேருந்து வந்து அஞ்சு நாள் ஸ்டடி கண்டினியூ ஸ்டடி ஓடிக்கிட்டு இருக்கு இதில் நான் சிக்கு அதனால அஞ்சு நாள் ஸ்டடியை விட்டுறக்கூடாதுன்னு போய் எங்கே உட்காந்தாச்சே அங்கே உட்காந்தாச்சு அங்கே உட்காந்த உடனே இது டயர்ட்னஸ் வந்துருச்சு அப்படி அசந்துட்டேன் எழுதிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்லு அப்படின்னாரு டக்குன்னு கேட்டார் எனக்கு முழிச்சிருக்கும்போது என்ன தெரிஞ்சுதோ அதை சொல்லிட்டேன் டாப் பண்ணு அதே ஸ்பீடில் அதனால் நான் சொல்கிறேன்னு சொன்ன நான் வந்து தூங்காதாலும் இல்லை ஆயாசமாய் தூங்கினால் சிசராக என்ன செய்தான் ஒரு பெண்ணின் கையில் அடிபட்டு செத்து போனான் சிம்சோன் தூங்குண அப்படின்னால் பிரதிஷ்டையை இழந்து கண்கள் பிடிங்கி சிறைச்சாலையிலே மா வரைக்கப்போனான் அதனால நம்ம இந்த நாட்களில் தூங்குனா நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து எங்கே தான் போவோம் விழுகைக்குள்ள தான் போவோம் ஒரு பெரிய சாபத்துக்கு நாம் காரணங்களாய் மாறுவோம் அடுத்து ஆதி ஆங்கமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ஆதி பதினெட்டாம் அதிகாரத்தில் கத்தர் சோதமை அழிப்பேன்னு சொல்லிட்டாரு இப்போ சோதம்ல யாருக்கா யாருக்காத்து இருக்கான் யார என்னதான் சண்டை போட்டு போயிட்டாலும் யார தன்னுடைய இனத்தான் இல்லையா தான் ஆடாட்டாலும் எது ஆடுது தசை ஆடுது பாத்தீங்களா அப்போ அந்த அதே சோதன ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க அவங்களை பத்தி இவனுக்கு என்ன வரல மைண்ட் வரல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிக்கப்பட போறாங்க அவன் மைண்ட்ல அது வரல இப்ப அவன் அவன் மைண்ட் குறுகிய கண்ணோட்டத்தில் வருது அம்பது நீதிமான் இருந்தா அளிப்பீரோ நாப்பது பேரு இருபது முப்பது பேரு இருபது பேர் எங்க வந்துட்டான் பத்து இன்னும் டேரக்டா எதுதான் பேர் சொல்லல என் சொந்தக்காரன் ஒருத்தாங்க இருக்கான்னு சொல்லல அப்போது இனத்தின் அந்த ஆவி வேலை செய்தா மாம்சத்தின் பந்தம் வேலை செய்தா நமக்குள்ள இதுக்குள்ளே வந்துட்ட பிறகு நம்ம எல்லாருக்காக ஜபிக்கணும் யோபு தன் ஸ்நேகிதருக்காக என்ன செய்தான் விண்ணப்பம் செய்தான் கத்திர அவன் சிறையிருப்பை மாற்றினார் நம்முடைய ஜீவியத்தில் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுக்குள்ளே வந்துட்ட பிறகு நீ ஆபிரமா இருக்கக்கூடாது யாராக இருக்கணும் ஆபிர ஹாமா இருக்கணும் இவன் ஆபரகமா மாறிட்டான் புத்தி மாறலகமாறலகம் அவனை மட்டும்தான் வந்துட்டே வராமா குறைஞ்சு குறைஞ்சு எங்க வந்தாச்சு பத்துல வந்து நின்றுட்டான் பத்துல வந்து நின்னான் கத்தர் சொன்னாரு பத்து நீதிமன்ற என்ன செய்ய மாட்டேன் அழிக்க மாட்டேன் உங்களுக்காக நீங்க ஜபிக்கிறது காட்டிலும் உங்கள் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறதை காட்டிலும் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜபிக்காவிட்டால் குற்றம் சாமுவேல் சொல்கிறான் நான் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணாது இருப்பேனானால் நான் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் ஏன் நீ லோகத்துக்காக போட்டு சண்டையை போடணும் எதுக்கு எழுக்கணும் அவனை அன்னைக்கு விடாமல் இருந்தால் அவன் எங்கே இருந்துருப்பான் அவனுக்காக நீ ஜவம் பண்ண வேண்டிய அவன் அவன்கூடேயே கணானுக்குள்ளே வருவான் அவனுக்காக நீ போய் சண்டை போட்ட அதுக்கு சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை நீ அவனை உங்ககூடே நினைஞ்சிருக்கலாம் ஆ வச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு பாருங்க விண்ணப்பம் பண்றான் என்னது நமக்கு இந்த பார்சியாலிட்டி பட்சபாதமான ஆவி இருக்கக்கூடாது விசுவாசத்தில் வந்துட்ட பின்பு நீங்க பட்சபாதம் இருக்கக்கூடாது பரத்தில் இருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது என்ன கிடையாது கடையாது ஞானத்துக்கு ஏழு தூண் அதில் ஏழு தூணில் ஒரு தூண் என்னது பச்சபாதம் கிடையாது இதுக்குள்ளே வந்துட்ட பின்பு நீங்கள் பச்சபாதம் காட்டக்கூடாது ஊழியத்தில் கூட பச்சபாதம் காட்டிட்டீங்கன்னா அடி விழுத்துருவார் கத்தர் அவரிடத்தில் என்ன கிடையாது அவரிடத்தில் பட்சபாதம் கிடையாது நீங்கள் உங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்க அப்படிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படி நீங்கள் பண்ணும்போது தேவன் அந்த இடத்துல கிரியை செய்யக்கூடாதவராகி போய் விடுக்கிறார் பட்சவாதம் இருக்கா நம்முடைய குடும்பம் நம்ம பிள்ளை நம்ம பையன் இப்போ இடத்துல ரெண்டு பிள்ளைங்க சண்டை போடும் இவங்க போய் நேராக பக்கத்து பிள்ளைங்க போய் அடிச்சு தம்பிள்ள நினைச்சிட்டு வந்துடுவாங்க தூக்கிட்டு வந்துடுவாங்க அது சரியா சரியா தப்பா நீ ஒன் பிள்ளையை அடிச்சுட்டு என்ன செய்யணும் தூக்கிட்டு வரணுமே தவிர பக்கத்து பிள்ளையை அடிச்சுட்டு நினச்சிக்கூடாது ஓம்பிள்ளைய रहा कवन पक्षवाद अम्मी अद्रस्ट अ மெயின் ஃபெயிலியூரில் வர்றான் வாக்குத்தத்துவத்துக்கு மாறான ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்குற இடம் எதுதான் கத்துறதுக்கு சொல்லியிருக்கார் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கு பின் உள்ள அதுக்குள்ள இவன் டைவர்ட் ஆயிட்டான் எங்க சாரால் சொன்னான்னு சொல்லிட்டு இவன் யாரை சேர்த்துக்கிட்டான் ஆகாரை சேர்த்தான் தவறு வாக்குத்தம் காலம் த தாமதமானாலும் என்ன செய்யும் நிறைவேறும் அது குறித்த காலத்தில் நிறைவேறும் அப்படித்தான் திருக்கிருஷ்ண இருக்கு தரிசனம் காலதாமதமானாலும் என்ன செய்யும் நிறைய பேர் வாசிங்க நீ காத்திருக்கணும் கத்தருடைய வார்த்தைக்கு நீ காத்திருக்கணும் அப்போ ஆ வாசிங்க பாத்தீங்களா இந்த வசனம் அவனுக்கு நம்பிக்கையில் இல்லை அவன் அதுக்குள்ளேயே அவன் டைவர்ட் ஆகிட்டான் ஆகாரை சேர்த்தான் இது அடிமைத்தனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இணைப்பது தோல்விகளை நம்முடைய வாழ்விலே இணைப்பது ஜயமான பாதையில வந்துட்ட பின்பு நீங்கள் தோல்வியை உங்களுடைய வாழ்க்கையில் இணைக்கக்கூடாது எந்த விதத்திலும் தோல்வி நமக்குள்ளே வர்றதுக்கு விடக்கூடாது சாராய் சொன்ன சொன்னு சொல்ல வாழ்க்கையில மிகப்பெரியக்கோசி பாருங்க முஸ்லீம் யாரு தான் இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது மிகப்பெரிய காரணமே இந்த இன்சிடன்ட் தான் ஆகாருக்கு பிறந்தவனா யாரு இஸ்மேல் இஸ்மாயில் தானா இஸ்மாயில் இஸ்மாயில் யாரு இஸ்மாயில் தான் முஸ்லீம் இஸ்மவேல் முடிஞ்சதா அன்னைக்கு இந்த ஒரு தவறு தான் வாக்குத்தம் நிறைவேறும் நீ காத்துரு கத்தர் சொன்னதில் உண்மை உள்ளவர் அதில் ஒன்று கூட என்ன செய்யாது தாமதிக்காது எஸ்ஐகேல சொல்லியிருக்கு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனத்தில் கத்தருடைய வார்த்தையை ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை ி தாமதிப்பதில்லை என் வார்த்தை எல்லாம் நிறைவேறும் உனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறும் ஆனால் அதுக்கு முன்னால நீ போய் ஏதாவது அடிமைத்தனத்தில் போய் என்ன செய்யக்கூடாது சிக்க கூடாது ஒரு பெரிய துஷ்ட சந்ததி இன்னைக்கு தீவிரவாதம் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் யார் இந்த ஆகாரை சேர்த்தது அதனால ரொம்ப இந்த கவனமா இருக்கணும் இது மாத்திரமல்ல ஆதி அங்க இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா இன்னொரு குரூப்பை மறைச்சு வச்சிருக்கான் இது பார்த்தீங்களா வருது மெல்ல எப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சாராய் மூலமா நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் சொல்லி இருக்கிறார் இவன் வாக்குத்தீறி யார சேர்த்தாச்சே ஆகார சேர்த்தாச்சு அடுத்து யாருக்குமே தெரியாம இன்னொரு ஆள் சேர்த்து வச்சிருக்கா அது யாரு கேத்துறாள் எப்படி இருக்கும் அதனுடைய காரணம் என்னன்னா தன்னுடைய நிந்தைய போக்குறதுக்காக போராடி நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை கத்தட்ட நீதி இனசியது கத்தட்ட இருக்கு நீதி விளங்கும் நீ அதுக்காக வேற மாம்சீகமான முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ பரிசுத்தவங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நீ அங்க போய் நான் தப்பு நான் செய்யலை நான் பார்க்கலை நான் பேசல நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக நீ அழுதுகிட்டு உபவாசம் போட்டுட்டு இருக்க வேண்டாம் நீதி கத்தட்டு அந்த நீதி கத்தர் விலங்கைய என்ன செய்வார் செய்வார் நீ உண்மையா இருந்தா கத்திர உனக்கு உண்மையா இருந்தே என்ன செய்வாரு உதவி செய்வார் இவன் வந்து தான் மேல ஃபால்ட் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இவன் யார போய் சேர்த்துக்கிட்டான் அடுத்து கேத்துரால சேர்த்து வச்சுக்கிட்டான் எப்படி இருக்கும் நம்முடைய ஜீவியத்தில் நாம் மறுபடி மறுபடி தேவனுக்கு விரோதமாய் வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய் நாம் செயல்படக்கூடாது அடுத்த ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்று பதினொன்று துக்கமாக இருந்தது தான் மகனை பற்றி தான் பிள்ளைகளை பற்றி யாருக்காவது சொல்லிட்டா அவங்களுக்கு வருங்க பாருங்க தான் பிள்ளைய பற்றி யாரும் வேணும் சொல்லக்கூடாது காக்கைக்கு தன்குஞ்சு பொன் நல்லது தான் ஆனால் பிள்ளைய பற்றி சொன்னது அவனுக்கு பயங்கர துக்கமாக இருந்துச்சு ஆக்சுவலாக விஸ்வாசம் அவன் விஸ்வாசத்தின் தகப்பன் அநேகருக்கு தான் பிள்ளைகள் பண்ணுற தப்பை பற்றி சொல்லிட்டா அவ்வளோதான் உங்கள் பிள்ளை சரியில்லைன்னு சொல்லுங்க அவ்வளோதான் உடனே இவங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க பிள்ளை சரியில்லைன்னு சொல்லிட்டா போதும் உடனே போட்டிச்சு அவனை போட்டு சாத்து சாத்துனு சாத்துறது அப்படி சரிங்களா பிள்ளையை குறித்து சொன்ன வார்த்தை துக்கமாக எண்ணப்பட்டது பிள்ளைங்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவனம் இல்லைன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுலாம் யாருக்கு தான் ஓடி ஆடி உழைக்கிறதெல்லாம் யாருக்கு தான் எல்லாம் யாருக்குன்னு தான் சம்பாதிக்கிறீங்க கத்திரக்காக வச்சுங்க எல்லாம் பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்க தான் செஞ்சிட்ருக்கோம் அப்போ அந்த பிள்ளைங்களை வந்து நீங்கள் நல்லபடியாக வளர்த்து நீங்கள் என்ன செய்யணும் ஆளாக்கணும் அப்சோ அப்சோலம் தப்பு செய்கிறான் ஆ சாரி அம்னன் தப்பு செய்கிறான் இந்த தாவிதுக்கு அவனை சீர்படுத்ததுக்கு சக்தி இல்லை கேட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ராஜான்னு சொல்கிறான் அம்னன் தப்பு செஞ்சான்ல அம்னன் தப்பு பண்ணிட்டான் அவனை யார் கண்டிச்சிருக்கலாம் யார் கண்டிச்சிருக்கலாம் தாவிது கண்டிச்சிருக்கலாம் ராஜா அவனை கூப்பிட்டு ஒரு சிக்ஷை கொடுத்துருந்தா அவனை அப்சம் அணிஞ்சிருக்க மாட்டான் கொண்டிருக்க மாட்டான் இவன் கோவ போட்டானான் என்ன என்ன செய்யலை அவனை போய் கண்டிக்கல சிரிச்சிக்கல ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவன் தான் எங்க வரப்போறான் சிங்காசனத்துக்கு வரப்போறான் அதனால என்ன தப்பு பண்ணலாமா கடைசியில் கத்தர் அப்சுலம் அச்சே கொண்டான் அப்சுலம் யாரு போறது தாவித்து போறான் அது எப்படி நான் சொல்றது கரெக்டா அம்ன தப்பு செஞ்சதுக்கு தாவித்து கோபம் கொண்டான் சீரி எழுந்தான் அவ்வளவுதான் சும்மா ஒரு மிரட்டல் உட்டல் அதோட நெப்பாட்டியாச்சு இப்போ அப்சுல்லம் வந்து அவனை அடிச்சே கொண்டுட்டான் ஏன்னா அவனுக்கு தான் தங்கச்சியே எப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போட்டு சாத்து சாத்தின்னு சாத்தி வெட்டி கொண்டுட்டான் கடைசியில் இப்போ இப்போ அப்சுல்லம் யார் விரட்டுறது தாவிது விரட்டுறான் அப்போ என்ன அம்னா ஒரு ஆள் நீ பச்சை பாதம் நீ அவனை ஒழுங்காக அப்பவுமே அவனை சரிப்படுத்தி இருந்தேனா அப்சுல்லம் என்னஞ்சிருக்க மாட்டான் கொண்டிருக்க மாட்டான் சரி போறான் தகப்பன் சித்திச்சிட்டான் விடு அடி வாங்கிட்டான் மன்னிச்சிட சொல்லியிருப்பான் நம்ம வந்து யார் மேலேயாவது கோபப்படுறோம் அவசியமில்லாத கோபங்கள் ஏழியுடைய பிள்ளைகள் தப்பு செஞ்சாங்க அவனை அந்த பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு இந்த ஏழிக்கு என்ன கிடையாது தெம்பில்லை திருப்பியா நீ பெட்டியை தூக்குற இப்போ ஏன் ஊழியம் செய்கிற அதனால தான் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தீமத்தியில் சொல்லியிருக்கு ஒரு ஊழிய சபையில் ஒருத்தனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கணுன்னா அவன் பிள்ளை அடங்காதவர்கள் என்று பெயர் பெறு பேர் எடுத்துருந்தால் அவனுக்கு நினைச்சக்கூடாது ஆ ஊழியம் கொடுக்கக்கூடாது பயங்கரமாக இருக்குது அடங்காத பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஊழியத்தில் தலையிட்டால் பிரயோஜனம் இல்லை உன் பிள்ளை சரியில்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பிள்ளைகளை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு மற்ற ஊழியம் செய்யக்கூடாது தீர்த்து முதலாம் அதிகாரம் ஆறாம் தொன்மார்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனை சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு ஏற்படுத்தலாம் பந்தி ஊழியத்துக்கு ஏற்படுத்தலாம் டிராக்ட்ஸ் ஊழியத்துக்கு ஏற்படுத்தலாம் ஏரியா பிரயர் எடுக்க ஏற்படுத்தலாம் சரிதானா நான் சொல்றது அப்படிதானே இவன் பிள்ளை அங்கே வந்து ரவுடி பையனாக சுற்றிட்டு இருப்பான் இவங்க சபையில் உள்ள பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டு கீழ்படி அன்பாயரு சமாதானமாரி நீ உங்கள் வீட்டில் போய் முதல்ல நினைச்சி அந்த உதேசத்தை பண்ணு மகனை பற்றி சொன்ன உடனே ரோஷன் யாருக்கு வந்துருச்சே ஆப்ரஹாமுக்கு ஆ அது எப்படி என் பிள்ளைங்க பற்றி சொல்லலாம் சொன்னது யாரே மனைவி தான் சொன்னான் ஒரு சிலருக்கு பாருங்கள் வீட்டில் இந்த மனைவிமார் வந்து இந்த பசங்க போன்ற சேட்டையில் போட்டு அடி அடினே அடிச்சுருவாங்க இந்த பிள்ளைங்க வந்த உடனே யார்கிட்ட புத்தி யாரிப்பீடுகள் எப்படி இருக்கு பிள்ளை வந்து மனைவியை நிசை கூட அறிகளு தண்ணிச்சையா திரிய விட்டவன் யார் காட்டுக்கழுது மாதிரி வளர்க்கணும்னு தான் ரெடி பண்றான் அது பின் காலத்தில் உனக்க நிசையாது உதவாது அடங்காது வீட்டில் அடங்கலன்னா எங்க அடங்கணும் தெருவில் அடிபட்டு தான் அடங்கும் வீட்டில் அடங்கலைன்னா எங்கே தான் அடங்கும் தெரியாதா அடங்காது தெருவில் அடங்கும் ஊரில் அடங்கும் இங்கே நீ சரிப்படுத்தலைன்னா அங்கே தான் மாட்டோம் இவன் விஷயத்தில் இஸ்மேல் விஷயத்தில் அவன் சொன்ன உடனே இவனுக்கு பயங்கர துக்கம் அப்படியே சாப்பிடாம போய் உட்காந்துட்டான் தாம்பிள்ளையை பற்றி எப்படி சொல்கிறாங்களே தாம்பிள்ளையை பற்றி எப்படி சொல்கிறாங்களே தாம்பிள்ளையை பற்றி எப்படி சொல்கிறாங்க தீ நாள் ஊர் சுற்றிட்டு வந்தா அவளை கண்டிக்கிறதுக்கு யாக்கோபுக்கு சக்தி இல்லை ஏன் எப்படி சுற்றுனேன் எப்படி வாழ்க்கையை கெடுத்துட்டு நடுரோட்டில் நிற்கிறேன்னு சொல்றதுக்கு யாருக்கு சக்தி இல்லை பொண்ணை அடக்கி வளர்க்குறதுக்கு யாக்கோபுக்கு சக்தி இல்லை ஆனால் சிமியோன்னு லேவியும் போய் பட்டயத்தை எடுத்து வெட்டு வெட்டின்னு வந்தான் அவ்வளோ வரையும் அது இவனுக்கு துக்கமாக இருந்தது யாருக்கு நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் தேனால் சுற்றுனதுக்கு யாக்கோபு ஒரு வார்த்தை சொன்னானா நீ வெளியே போனது தப்பு அங்கே போய் பள்ள காட்டினது தப்பு அவன் கூப்பிட்டான்னு நீ போனது தப்பு வாழ்க்கை இழந்துட்டு வந்திருக்கிய ஒன்று அவ் அவ்வளோ என்ன செஞ்சுருக்கலாம் கண்டிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டான் அதை விட்டுட்டு சிமியோன்னு லேவியும் பிடிச்சி எல்லாரையும் வெட்டிகிட்டு வந்துட்டானுங்க ஊரே கழிவு பண்ணிட்டான் இவன் சொல்கிறான் என் பேரை கெடுத்துட்டீங்க என் பேரை கெடுத்துட்டீங்க என் வாசனையே நினச்சிருச்சு கெட்டு போயிடுச்சு உன் பொண்ணு ஊர் ஊரெலாம் சுற்றி கெட்டுப்போனான் அது அது பற்றி பேச்சு கிடையாது உனக்கு இவன் போய் சண்டை போட்டானா அதுதான் என்ன பாசிங்க ஆதி ஆமத்தில் முப்பத்தி நாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஆ இது எப்படி தீனாவை பார்த்து சொல்ல வேண்டியது நீ ஊர் சுற்றுனதுனால என் மானம் மரியாதெல்லாம் கப்பல் ஏறிப்போச்சு ஒன்னால் என் குடும்ப பேர் கெட்டுப்போச்சு சபை பேர் கெட்டுப்போச்சின்னு சொன்னால் பரவாயில்ல யார அப்படி செத்த நீ முதல்ல செய்ய வேண்டியது செய்யாம ரெண்டாவது விளைவுகளை தான் நீ பேசுறீங்க பிள்ளைய பற்றி சொன்னாங்களா உடனே கோவம் வந்துருச்சு அவனை பற்றி சொன்னது ஆபரகாமுக்கு மிகுந்த துக்கமாக இருந்தது அடுத்து ஆதி ஆகம பதினாறு இப்போ அவள் கல்யாணம் கட்டி கொடுத்தவுடனே அவளை கட்டிக்கிட்டான் இப்போ அவள் வந்து சொல்கிறா ஒரு மாதிரி பேசுகிறா அப்படின்னே ஃபுல் ஃப்ரீ யாரு கொடுத்தாச்சே அவளை துரத்துணுன்னா துரத்து கொல்லணுன்னா கொல்லு சாப்பாடு போடணுன்னா போடு போடாட்டா போடாத என்னெல்லாம் பண்ணிக்கோ யாருக்கு ஃபுல் கண்ட்ரோலு மனைவிக்கு அவள் சாரா எப்படி ஆள் பார்க்கறதுக்கு தான் அமைதியான ஆள் பண்ணுறதெல்லாம் சேட்டாக பண்ணிட்டு இருப்பா நான் அது ஒரு நாள் எடுக்கிறேன் அது தனியாக இருக்கிறேன் சாரா இதுதான் குழப்பவாதியில் நம்பர் ஒன்று யார் சாரா தான் இவ தான் அப்புறம் அவன் ட்ரிப் பண்ணிக்கிட்டே வர்றது ஒன்று ஒன்லையும் ட்ரிப் பண்ணுவாள் அவனை போய் அழுகிறது இவ்வளோ வேணா மனைவியை வச்சுக்கோங்கிறது வச்சுக்கிட்டு அவள் அற்பமாக என்ன இவ்வளோ தொ இவன் வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கிறது உடனே அவளை இவன் துரத்த சொல்வது துரத்தி விட்டுறது திருப்பி சேர்த்துக்கிறது திரும்ப இந்த பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி துரத்துறது யார் தான் கத்தர் வந்து வாக்கு தத்தம் கொடுத்தது நம்ம செய்யக்கூடாது நீங்க எந்த காரியத்தையுமே நீங்க உடனே அனலைஸ் பண்ணி அதை கிளியர் பண்ண சாராய் வந்து சொன்ன உடனே இந்த அடிமைப்பெண் என்னை என்ன செய்ய கனம் பண்றதே இல்ல என்னை அற்பமா என்ற கத்தர் அதுக்கு நியாயம் தீர்ப்பார்க்கு யார் நியாயம் தீர்க்கிறது யாருக்கு யார் நியாயம் அடிமைப்பண்ண கொடுத்தது நீ அடிமை பண்ண துரத்து சொல்றது கத்தர் உமக்கும் எனக்கும் நின்று நினைசுவார்கள் நியாயம் தீர்ப்பாராக உடனே சாப்போம் ஆபரக்டு ஒம்புழுக்கிற ஆள் இவதான் ஆனா இவன் அவளுக்கு தப்பு நீங்க மனைவி பேச வேண்டிய இடத்துல மனைவி பேசணும் நீங்கள் பேச வேண்டிய இடத்துல நீங்கள் தான் பேசணும் நீங்கள் பேச வேண்டிய இடத்துல யாரை வச்சு பேசக்கூடாது புருஷம் பேச வேண்டிய இடத்துல புருஷன் பேசணும் மனைவி பேச வேண்டிய இடத்துல யார் பேசணும் மனைவி பேசணும் இந்த பெண்களுக்குள்ள சின்ன கசப்புகள் உண்டாகும் அந்த இடத்துல யாரை கொண்டு போய் உள்ளே விடக்கூடாது புருஷனை கொண்டு போய் விடக்கூடாது பிரதர்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க எதோ வாக்குவாதம் அதில் கொண்டு போய் இவா போய் தலையை கொடுக்கக்கூடாது அது சண்டை நெஞ்சிடும் முத்திப்போம் ஒரு குடும்பத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாங்க நான் ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருக்கும்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ள ரொம்ப ஐக்கியமாக இருந்தாங்க சின்ன பையங்க ஒரு முப்பது வயசுள்ள இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசு தான் இருக்கும் குட்டி குட்டி பசங்க பிஸ்னஸ் பண்ணி இடம் வாங்கினா வீடு கட்டினா மூத்தவன் கல்யாணம் கட்டிட்டான் ஒரு சின்ன தம்பி வந்து கொஞ்சம் எடுத்துட்டான் உடனே பஞ்சாயத்துக்கு யார் வந்தாச்சே மூத்தவன் வந்துட்டான் மூத்தவன் ஒய்ஃபும் வந்துட்டான் இந்த பையன் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கான் தம்பி ரெண்டு பேரும் உட்காந்துருக்கான் அண்ணன் உட்காந்துருக்கான் அண்ணன் ஒய்ஃப் உட்காந்துருக்கான் அண்ணனுக்கு பேசுறதுக்கு சக்தி இல்லை ஒய்ஃப் பேசுனா நான் சொன்னேன் நீ பேசக்கூடாது நீ இந்த சப்ஜெக்டை பேசாத எலும்பு அவன் அண்ணன் எப்படி அடிச்சுக்குவான் நாளைக்கு நிஞ்சிக்குவான் சேர்ந்துக்குவான் நான் இப்போ சமாதானம் பண்ணி விட்டுருவேன் நீ பேசாத வாயை மட்டும் அமைதியாக இருக்கும் சின்ன சின்ன பிள்ளை அமைதியாக இருக்கும் இவள் பேசுனா என்ன செய்வோம் சண்டை கொழுந்து விட்டு எரியும் அதனால் நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆபரகம் பேசி சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல ஆபரகம் பேசியிருக்கணும் பேசவில்லை ம் ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆபரகமுடைய அவிஸ்வாசம் போதுமா கர்த்தர் திரும்ப திரும்ப சொன்னாலும் இவனுக்கு என்ன உண்டாகுது அவிஸ்வாசம் தான் வந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் ஒரு பாச சொன்னார் அவனுக்கு தொண்ணூத்தொம்பது வயசுல தான் எதே வந்துச்சு விஸ்வாசமே வந்துச்சு அப்போ தான் சொல்றாரு இன்னை எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் ஏ நம்முடைய ஜீவித்தில அவிசுவாசம் அவிஸ்வாசம் வரவே கூடாது தோமா சொன்னா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்றீங்க ஆனால் நம்பலை நான் என்ன செய்யணும் ஏ கைகளிலும் அவருடைய விழாவிலும் நான் தொட்டு பார்த்தால் ஒளியே நான் என்ன செய்ய மாட்டேன் நம்ப மாட்டேன் அப்போ அவர் வந்து சொன்னார் தோமாவே நீ எப்படி இரு அவசுவாசியாயிராம எப்படி இரு விசுவாசி நீ ஊழியக்காரன் ரெண்டாவது ஸ்டெப்பு முதல்ல விசுவாசியாவே இல்லைய நீ மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தில் ஏசு கடிந்து கொண்டார் அவளுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தையும் குறித்தும் கடிந்து கொண்டார் பதினாறு பதினான்கு மார்க்கு பதினாறு பதினான்கு தப்பா சொல்லிட்டேனா அவிஸ்வாசத்தை குறித்து கடிதம் விட அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதியும் உங்களில் ஒருவனுக்கு இராதபடி எச்சரிக்கையாய் இருங்க கத்தர் சொன்னா செய்வார் அது செய்வாருக்கு நீ அமைதியா இருக்கணும் நான் ஏன் செய்யலையா செய்யமாட்டிங்களா எப்படிலாம் பல காரியங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ஜபிச்சுருக்கேன் தப்பு நம்முடைய ஜீவித்தில் வார்த்தைகள் என்னை செய்யக்கூடாது அவிசுவாசமான வார்த்தைகள் வரவே கூடாது ஆதி ஆகமும் இருபதாம் அதிகாரம் ரெண்டாம் சமம் இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பிளேட்டை மாற்றி மாற்றி பேசுறது ஆபராமுடைய ஒரு பழக்கம் ஒரு இடத்துல மனைவிம்மா இன்னொரு இடத்துல என்ன செய்யறது என் சிஸ்டருங்கிறது சொன்னானா குழப்பினது யாருதான் இவன் சிஸ்டர்ன உடனே அவன் என்ன நினச்சுக்கிட்டான் கூட பிறந்த சிஸ்டர்னு நினச்சிக்கிட்டான் அதான் விஷயம் அப்படிதான் பைபிள் இருக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அவன் கேட்கறான் நீ இவன் சகோதரின்னு சொன்னாயே ஆமா எனக்கு ஒரு விதத்தில் இவன் மனைவி ஆனால் என் தகப்பனுக்கு இவ யார் கிடையாது மகா கிடையாது என் தாய்க்கு மகா கிடையாது இப்படி பிளேட்டை மாற்றுவான் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது வார்த்தைகளை மாற்றக்கூடாது புருஷன்ட்ட ஒன்று பேசுகிறது பக்க வீட்டுக்காரன்ட்ட ஒன்று பேசுகிறது பாஸ்ட்ரட்ட ஒன்று பேசுகிறது அப்படியே ட்ரிப் பண்ணி ட்ரிப் பண்ணி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது வேர்டை மாற்றக்கூடாது கரெக்டாக சொல் நீ உன் மனைவின்னு சொல்லிட்டா பிரச்சனையே நெஞ்சுருக்கோம் முடிஞ்சு போயிடும் நீ இந்த பூர்ண பிரதேசத்தில் நிற்கிற மாதிரி சிஸ்டருங்கிறது பிரச்சனை வந்தால் இப்படி ப பிளேட்டு அப்படி மாற்றுறது இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நீ பேசக்கூடாது ஒழுங்காக பேசு ஆபரகம் தானே நீ விஸ்வாசத்தின் தகப்பந்தானே விஸ்வாசெல்லாம் நிற்கிறார் கத்தர் உனக்காகத்தானே கிரியை செய்கிறார் உடனே நடத்துகிறார் உன்னை போதிக்கிறார் உனக்கு போஷிக்கிறார் உன்னை பராமரிக்கிறார் தெளிவார் சத்தியத்தில் சூழ்நிலைகளுக்கு அது மாதிரிலாம் வேர்ட்ஸை மாற்றி மாற்றி எல்லாரையும் குழப்பக்கூடாது அன்னைக்கு அபிமலுக்கு அடி உழா அடி விழாத குறைதான் அடுத்து தீர்க்க தரிசனமே சொல்லாத ஒரு தீர்க்க தரிசியா தீர்க்க சொன்னானா நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்களா சொல்லியிருக்கா ஆனா தீர்க்க தரிசனம் சொன்னான எனக்கு தெரியல பைபிள் இருக்கா எங்காவது இருக்கா தெரியல தெரியாமல் தான் சொல்கிறேன் நான் வந்து இதாக சொல்லலை எனக்கே டவுட் ஆயிடுச்சுப்போம் ஆபிராம திருக்கசன் சொன்னானா சொன்னானா சொல்லலையா ஆதி ஆகம இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவன் ஒரு தீர்க்கதரிசி இங்கே இன்னைக்கு சபையில் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இருக்கான் பேரு தான் தீர்க்கதரிசி ஒரு திருக்கர்சனம் கிடையாது ஒரு தீர்க்கதர்சனம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்காசனம் இருபத்தஞ்சி ஊழியா பதினெட்டு ஊழியர்காரங்க இரநூறு விசுவாசி ஆனால் என்ன கிடையாது என்ன கிடையாது ஆனால் என்னது நான் பரியாசத்துக்கு சொல்லலை நான் ஒரு லோக்கலுக்கு போனேன் ஒருத்தர் பேர் கேட்டேன் தீர்க்க தரிசினார் இல்லை பேர் கேட்டேன் பேர் தான் தீர்க்க தரிசினார் உங்களுக்கு ஆள் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தூக்கிவாரி போயிடு பேரே தெற்குதரிசியா ஆமாம் இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க சொல்லிட்டு சரி அப்போ விசாரித்தா சொல்கிறாங்க அவர் பயங்கரமாக தீர்க்கசம் சொல்லியிருக்காரு அன்னைக்கு என் பிரசங்கம் நீ தீர்க்கதத்தை விட்டு விட்டாயோ பிரசங்கம் உனக்கு ஊழியத்தில் பிரச்சனை வரும் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன உண்டு போராட்டம் உண்டு எறேமையா தீர்க்கதம் சொன்னதான் அவனுக்கு என்ன வந்துச்சு போராட்டம் வந்துச்சு நிலவரையில் போனான் அடிக்கப்பட்டான் உலையான சேத்துல அமிழ்ந்தான் ஒரு அப்போ ஒரு நாளைக்கு கிடைச்சது கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் காரணம் என்னதுதான் திருக்கி அந்த பிரசங்க முடிச்சு பேசுறேன் அந்த விசுவாசி பேர் என்னதே அப்போ சொல்றாங்க இவர் கால ஆரம்ப காலத்தில் பயங்கரமான திருக்குதரிசியா இருந்தாரு இப்போ ஆபிரகம் தீர்க்கதரிசி ஆனா ஒரு நாள் கூட சொன்னதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம் என்னைக்கோ ஒரு நாள் சொல்லி இருக்கான் அதுக்கு பிறகு என்ன செய்யல சொல்லல இங்க இருக்கிற எல்லாரும் தீர்க்கு தரிசிகள் தானா பைபிள் படி தீர்க்க ஊழியக்காரங்க அவ்வளவு தரிசிகள் அப்படித்தான் பைபிள் சொல் என்னுடைய ஊழியக்காரர் ஆகிய தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசிகள் ரெண்டுக்குமே வசனம் அப்படி மாறி மாறி வரும் அப்ப விசுவாசிகள் எல்லாரும் நீங்க ஊழியக்காரங்க தானே விசுவாசிகள் இல்லையா மும்பத்தி அஞ்சு கடைசி இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு இஸ்ரேல் புத்திரம் யார் தான் விசுவாசிகள் ஊழியர்காரங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வெடிக்கணும் தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனம் சொல்லாத ஒரு தீர்க்க தரிசி கத்தடை வார்த்தை இல்லை தீர்க்கு தரிசிகளுக்கு என்ன இல்லாமல் போயிருச்சு கத்தடை வார்த்தை இல்லாமல் போய்விட்டது அப்படி இருந்தாலும் இப்ப ஸ்டைல அதை அடக்கி வச்சிடறாங்க யாராவது சொல்லட்டும் தயவு செய்வது உங்களுக்கு ஒரு மெசேஜ் சபைக்காக அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு தீர்க்குதரிசிக்கு ஒரு தேவண்ட பிள்ளைக்கு வந்தா நீ அதை சொல்லிடணும் நீ அதை சொன்னீன்னா அது ஒரு எச்சரிப்பா இருக்கும் ஒருவனை தூக்கிவிடுறதா இருக்கும் ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும் ஒருத்தனை குணமாக்குறதா இருக்கும் நீ அந்த வார்த்தையை சொல்லாத பட்சத்தில் நீ யாரு குற்றவாளி அவனுடைய ரத்தப்படி நீ என்ன செய்வாய் நீ சுமப்பாய் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தெற்கு தரிசிகள் கத்திய வார்த்தை கிடைச்சதுன்னா நீங்க சொல்லாம இருக்க கூடாதே ஆதியாமம் 15 பதினஞ்சாம் அதிகாரம் முதலாவசனம் பயப்படாது அப்புறம் நமக்கு எப்படி போவோம் எப்படி நடக்கும் இது நடக்குமா அது நடக்குமா ஏதோ காணான்னு ஒன்று சொல்றாரு இது கிடைக்குமா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு உள்ள சக்சஸ் ஆகுமா இது நடக்குமா இது நடக்குமா இப்படி இதே ஒரு பயத்தின் ஆவி தெய்வன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் பயம் அடுத்து ஆதி ஆகமம் இருபத்தி நாலு நாலு ஆனட்டு என்னதான் அப்புறம் கதை சொன்னாலும் கல்யாணம் கட்டும்போது எங்கே வந்துட்டா எங்க போயிடு எங்க போயிடு என் இனத்திட்ட போய் கல்யாணம் கட்டுங்கிறான் வந்துடுச்சா ஜாதி ஜாதி உள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா ஆ ஒரு விசுவாசினுடைய ஒரிஜினல் கலரை கண்டுபிடிக்கணும்னா கல்யாணத்தில் கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டா சாவில் கண்டுபிடிக்கலாமா இந்த ரெண்டில் தான் கண்டுபிடிக்கலாம் ஒரு விசுவாசிய அவனுடைய ஒரிஜினல் கலரை எப்போ தான் கண்டுபிடிக்கலாம் அவன் சாயம் பூசியிருக்கானா என்ன பூசியிருக்கான் பெந்தக்கோசுன்னு ஒரு சாயத்தை பூசி விசுவாசின்னு ஒரு சாயத்தை பூசியிருக்கானாங்கிறத எப்போ தான் கண்டுபிடிக்கணும் கல்யாணத்தில் கண்டுபிடிக்கலாம் அவன் சரியான விசுவாசில் நிற்கிறான்னான்னு சாவில் கண்டுபிடிக்கலாம் அப்போ தான் இவன் வந்து சம்பிரதாயம் அதெல்லாம் கண்டுபிடிப்பான் கரெக்டாக வந்துட்டான் பாருங்க ஆபிரகம் சுற்றி சுற்றி எங்க வந்துட்டான் எகிப்துக்கு போகக்கூடாது வெட்டு வந்த இடத்துக்கு போகக்கூடாது ஃபஸ்ட்டு நாள் இவனை சந்தித்து முதல் தரிசனத்தில் கத்தர் பேசுகிற வார்த்தைக்கு வாங்க ஆதி ஆகமோ பனிரெண்டு முடிஞ்சா கத்தேசத்தையும் விடு இப்ப என்ன சொல்றான் இருபத்தி நாலு நீ எங்க போ என் தேசத்துக்கும் கத்த வார்த்தையை மீறிட்டியா ஜாதி வந்துருச்சா அது என்னதான் இருந்தாலும் அது வேற ஜாதியில கட்டி கொடுத்தாவது சரி வராது அந்த புத்தி இந்த புத்தி என்ன செய்யாது சேராது அப்படின்னு சொல்றான் சேரும் நீ சரியா இருந்தா என்ன செய்யும் சேரும் புத்தி சரியில்லைன்னா ஒன்றும் என்ன செய்யாது சேராது ஆண்டவருடைய திட்டங்களில் மாற்றங்கள் கிடையாது நம்ம தான் மாற்றி வச்சுட்டு அலைகிறோம் ஜாதியை பார்த்துட்டு அவன் பாருங்க உடனே இளைய சொல்றான் ஒருவேளை அந்த பெண் வராவிட்டால் எகித்துக்கு கொண்டு போட்டுமான்னு ஒரு கொஸ்டின் பிள்ளைய மட்டும் கத்தரெல்லாம் செய்வார் எல்லாம் கத்தர் தான் செய்வார் ஜாதியில போய் கரெக்டா பண்ண பார்த்துட்டு இந்த காரியம் கத்தரால் வந்தது கூட்டிட்டு ஓடுறவனும் இதே வசன எல்லாரும் கல்யாணம் முடியும் போது இந்த வசனம் தெளிகிறது இந்த காரியம் எப்படியா கத்தரால் வந்துச்சு உன் பொண்ணால தானே வந்துச்சு உன் பையனால தானே வந்துச்சு பொண்ணால தானே வந்துச்சு எதுக்கு கத்தடைய வசனத்தை நீ வந்து அசிங்கப்படுத்துற தேவண்டிய நாமத்தை வேணிலை வழங்காதே அதுக்கு பரிசுத்த விவாகம் நீ காட்டில் போடாத தவறான உறவு முறை இஷ்டத்துக்கு கல்யாணம் கட்டுறவனுக்கெல்லாம் பரிசுத்த மெய்வி பாச கேசி சொல்வாரு பரிசுத்தங்கிற வார்த்தையை அந்த கல்யாண காட்டில் நினைச்ச கூடாது போடக்கூடாது கல்யாணத்தை கட்டி கொடுக்குற கல்யாணத்தில் என்ன பரிசுத்தம் எழுதும்பார் கல்யாணம் கட்டி கொடுக்கறதே கல்யாணம் அதில் என்ன பரிசுத்தம் அப்படி அவர் இரு இருக்கும்போது ஒரு கல்யாண கார்டுலேயும் எது கிடையாது கார்டு கொடுத்தா தூக்கிட்டு ஓடும்பார் அதை எடுத்துட்டு வா வேட என்ன செய்யக்கூடாது விவாக அழைப்புதல் இல்லை மெய் விவாகன்னு போடு அதோடு ஓடிப்பது எது போடாத அது என்ன மெய் விவாகம் பொய் விவாகம் விவாக அழைப்புதல் முடிஞ்சிட்டு இதுக்கு பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல் அது இவங்க க பேசிக்குவாங்க டேட்டிங் சேட்டிங்லாம் பண்ணிக்குவாங்க எனக்கு வேணும்னு தலகளை நிற்பான் சிம் சொன்ன மாதிரி அதுக்கு கட்டி வச்சிட்டு இந்த காரியம் என்ன செய்யக்கூடாது இந்த காரியம் கத்தரால் வந்தது அடுத்து இதுக்கு வசனம் தேவன் இணைத்தது என்ன செய்யக்கூடாது தேவனே இணைக்கலையே நீ தானே நினச்சிக்கிட்ட இப்படிப்பட்ட ச இப்படி சபைகளில் சில கல்யாணம் கட்டி வைக்கிறதுனால சபை தீட்டுப்படுது சப வளர்ச்சி அடையாது நான் சொல்றேன் கட்டி இந்த காரியம் கருத்தரால் வந்தது நலம்பலம் ஒன்றும் பேசக்கூடாது மனிதன் பிரிக்காத இருக்க கடவன் பரிசுத்தெய் விவாக அழைப்புதல் இப்படி போட்டா சபை வளராது சபை தீட்டுப்பட்டு அது பிறகு அந்த சர்ச்சு க்ரோத்தே ஆகாது அதுக்குத்தான் சில சபைகளில் உள்ளே விடுறதே கிடையாது இப்படிப்பட்ட கேஸெல்லாம் முடிச்சு உனக்கு ரெண்டு பேரும் பேசி பழகிட்டீங்களா போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நெஞ்சுட்டு போ கல்யாணத்தை கேட்டிட்டு வீடு போய் சேரு ஒரு வருஷம் கழித்து சபைக்கு என்ன செய் அதுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே உடனே கத்திரை அடித்து கடித்து சிட்சித்து உன் வாழ்க்கையில் நஷ்டம் நஷ்டம்லாம் ஏற்பட்டு நீ உருண்டு பிறண்டு வந்து என்ன செய்யவே சரண்ன்னு வந்து காலில் விழு அப்படி தான் சபைக்கு வந்தால் நீ க சபையில் ஒழுங்காக நீ எல்லாம் பண்ணிட்டு வந்து உனக்கு பரிசுத்த விவாக அழைப்பு அடிச்சு இங்க கல்யாணம் கட்டி வச்சா நீ சபையில எப்படி இருப்பா இருப்ப இதே புத்தி தான் இருக்கும் சபைக்குள்ளே உள்ளே விட கூடாது கத்துறதுனால பழைய ஏற்பாட்டுல பயங்கர ஷார்ப்பா இருந்தார் இப்படி பண்றவனா உடனே சபையில அவனை கொலை செய்ய கடவுண்டார் கல்லெறிஞ்சு கொலை செய்யு இப்படி துன்மார்க்கத்தை சபையை விட்டு என்ன செய் அகற்றினார் இப்ப நம்ம அப்படி அகற்றுமா இல்ல எல்லாத்தையும் கண் சாடையா அப்படி கண்ணை மூடிக்கிறது அது வரைக்கும் கண்ணு திறந்திருக்கும் அப்ப பார்த்து கண்ணை மூடிக்குவாங்க போட்டு போட்டு ஏதோ ஒன்னு நடக்கட்டும் அப்படி விட்டு விட்டு தான் கன்சடையா விடுகிறவன் நோவு உண்டாக்குறான் சபையில நோவுலாம் கதை சொல்லுவான் கடைசியில் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டுவிடு சொன்னார்டா அவன ஆபரக வாழ்க்கையில் முதல் முதல் தேவனுடைய டச்சிங்கே அதுதான் தேசத்தை விடு அடுத்து ஒன் என்னத்தை விடு அடுத்து ஒன் தகவப்பண்ணு விட்டே விடு அது அவங்க இருபத்தி நாலு நாளில் என் தேசத்துக்கு போ என் இனத்தரத்துக்கு போ அங்கே போய் என் ஆள் ரிலேஷன்லாம் இருப்பாங்க கரெக்டாக போய் என் தேவனாகிய கர்த்தர் இதை உனக்கு செய்வார் செய்வார் நல்லா செய்வார் இதன் முடிவு சொல்றேன் ஆபராமுடைய முடிவை சொல்றேன் இவ்வளவும் செஞ்சான் எகிப்துக்கு போனான் லோத்த பிரித்து விட்டான் ஜப நேரத்தில் தூங்கினான் சந்ததிக்கு சாபத்தை வாங்கி கொடுத்தான் ஜ அதுக்கு பிறகு லோத்துக்காக யுத்தம் பண்ணான் தன்னுடைய ஆளுங்கன்னா யுத்தம் பண்ணுவான் ஆஹாரை சேர்த்துக்கொண்டான் அடிமைத்தனத்தை சேர்த்துக்கொண்டான் யாருக்குமே தெரியாமல் கேத்துராலை சேர்த்துக்கிட்டான் மறைவான குற்றம் மறைவான பாவம் மகனை பற்றி சொன்னால் பயங்கர துக்கம் சூழ்நிலைகளில் வித்தியாசமான வார்த்தையை சொல்கிறது அடுத்து அவஸ்வாசமான வார்த்தை திர்கதனே சொல்லாமல் திர்கதசின்னு பேரில் சும்மா சுற்றி கலைஞ்சது பயந்தது மேரேஜில் ஜாதி பார்த்தது எவ்வளவு செஞ்சால் முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா ஆதி ஆகமும் இருபத்தஞ்சு ஒம்பதுல அவனுடைய ஓட்டம் முடியுது எட்டு எட்டு ஒம்பது யார் வந்துட்டா இஸ்மேல் வந்தானா ஓ நீ வாழ்க்கை சரியில்லைன்னா சாவலை யாரு வந்து நிற்பா விசாசம் வந்துடுவான் ஃபைனலில் வந்துட்டான் இஸ்மீவில் வந்துட்டான் துஷ்டன் எங்கே வந்தாச்சு உள்ள வந்துட்டானே துரத்தி விடப்பட்ட ஆளு சுற்றி சுற்றி வந்துட்டானா உங்களுடைய முடிவு நல்லா இருக்கணும் பிள்ளையாம் சொல்றான் என் முடிவு நீதிமான் மறிப்பது போல் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக அது அவன் ஆசை ஆனால் அப்படி நடந்துச்சா ஜீவியம் சரியில்லை அப்படி முடிவில்லை ஆப்ரஹாம் என்ன தான் அவ இஸ்மேலை விட்டு நன்கூட வேற கொடுத்துட்டான் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு எல்லாம் செட்டில் பண்ணி ஒதுக்கினாலும் சாவுக்கு யார் வந்தாச்சே இஸ்மேலன்ட்டான் உன்னுடைய முடிவில் பிசாசு வந்து நிற்பான் ஃபைனல் ரவுண்டில் வந்து நின்றுருவான் நீ கரெக்டாக அதை துண்டிச்சு விடலைன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியான முடிவு உன் முடிவில் பிசாசு வந்து போராடும் அசுத்தாவி போராடும் மாம்சம் போராடும் தோல்விகள் போராடும் பொல்லாத வல்லமைகள் போராடும் சொப்பனங்கள் பொல்லாத சொப்பனங்கள் ஒன்று வந்து ஜெயமா சமாதானமா முடியாது கொஞ்ச எல்லாரும் தாழ்த்துவோம் ஒப்புக் கொடுப்போம் எல்லாருக்கான் கிளை மூடுவோம் அன்றைய சமூகத்தில் என்னை நீர் வேறு என்னை கொண்டு வந்தேன் இந்த விசுவாச பாதையில் கொண்டு வந்தேரு சுவாமி இந்த விசுவாச பாதையில் எனக்கு நீர் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறீர் வாக்கு தங்கள் உண்மையில் இருந்திருக்கிறீர் எவ்வளவோ போராட்டங்கள் என்னோடு கூட இருந்தீர் எனக்கு ஆசிர்வாதமாக நடத்தினீர் ஆனால் என்னுடைய நான் சூழ்நிலைகள் மத்தியில் நான் எகிப்துக்கு போனேன் வாக்குவாதத்தை நான் ரொம்ப சுலபமாக தீர்த்து வைக்க வேண்டிய நான் பிரிவினை உண்டாக்கிவிட்டேன் ஜப நேரங்களில் நான் தூங்கி இருக்கிறேன் என்னுடைய சந்ததி என்னுடைய ஊழியம் சாபத்துக்குள்ளே போகிறதுக்கு நான் ஒரு காரணம் மாம்ச பந்தம் எனக்குள்ள மாம்சிக ஐக்கியம் இருந்தது அடிமத்தனத்தை என்னோடு சேர்த்து கொண்டேன் மறைவான குற்றங்கள் கேத்துருவாலுக்கு இடம் கொடுத்தேன் மற்றவர்கள் என்னை பற்றி என்னுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது நான் விசனப்பட்டது தவறு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தது தவறு சூழ்நிலைகளில் வார்த்தை மாறி மாறி பேசினேன் கத்துடைய வார்த்தை இருந்தும் நான் பேசாமலே தெற்கு தரிசனத்தை அடக்கி வைத்து விட்டேன் கத்தர் செய்வாரா என்கிற ஒரு கேள்வியும் அவிசுவாசமும் எனக்குள் போராடி கொண்டே இருந்தது சூழ்நிலைகள் மத்தியில் நான் ஜாதி சம்பிரதாயங்கள் பட்சவாதங்கள் எனக்குள்ளே வந்துவிட்டது கதாவே என்னை மன்னியும் என்னுடைய முடிவு ஜெயமாய் மாற வேண்டும் என்னுடைய முடிவில் இஸ்மவேல் வரக்கூடாது என்னுடைய முடிவில் ஈசாக்கு மட்டுமே வர வேண்டும் ஆமாம் எல்லாருக்கும் கொஞ்சம் நறுமளங்கள் போட்டு கத்தோடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஆண்டோடைய பாதத்தில் ஆப்ரஹாமுக்குள்ளே உள்ள குறைகள் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அறிக்கைட்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்புரவாகிக் கொள்வோம் சூழ்நிலைகளிலே எகித்துக்கு போனது கத்தாவே வாக்குவாதங்களை கத்தாவே நிறுத்தாமல் பிரிவினைகளுக்கு இடம் கொடுத்தது மன்னியமாண்டவரே ஜப நேரங்களிலே கத்தாவே நித்திரைக்கு இடம் கொடுத்ததெல்லாம் மண்ணியங்கத்தாவே அநேக தோல்விகளுக்கு நாங்களே காரணமாய் அமைத்ததெல்லாம் மன்னியமாண்டவரே அடிமைத்தனங்களை மறுபடி மறுபடியும் எங்களுக்குள்ளே அனுமதித்தது தவறு சுவாமி மறைவான குற்றங்களை மண்ணி எங்கத்தாவே சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாறி பேசுறதெல்லாம் மண்ணியும்டைய அவிசுவாசங்களை மறந்திருந்ததான தோல்விகள் நமக்குள்ள இருந்தால் அறிக்கை என்கிற ஒரு வழி மூலமாக அதை நாம் வெளியே தள்ளிவிடலாம் அறிக்கை மூலமாக வெளியே போய்விடும் அறிக்கை பண்ணப்பட்டால் அந்த பாவத்துக்கு உயிர் இல்லை அது அடிப்பட்ட மாதிரி அது தலை நசுக்கப்பட்டது போல ஆமாம் இந்த ஆப்ரஹாமுடைய கா காரியங்களில் பத்து பதினஞ்சு காரியங்கள் கேட்டோம் அது அப்படிப்பட்ட தோல்விகள் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் எழும்பி அறிக்கையிடும் பொழுது அந்த ஆவி அடிபடுகிறது தலை நசுக்கப்படுகிறார் ஆமாம் எனக்குள்ளங்கூட இந்த ஆப்ரஹாமின் தோல்விகள் மறைந்திருந்தது நான் அதை உணர்கிறேன் அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறேன் என்று எண்ணுகிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம்